பாடம் ஒன்பது எனக்கு வலிக்கிறது கடும் வேதனையாக உள்ளது என் தலைக்கு வந்த கேடே என்பன போன்ற வார்த்தைகளை ஒரு நோயாளி கூறுவது கூடும் கோபத்தை கவலையை வெளிப்படுத்துவது என்றில்லாதவரை இது விஷயத்தில் குற்றமில்லை